ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நியூட்ரான் குண்டு தயாரிக்கும் திட்டத்தை அமெரிக்க தலைவர் ஜிம்மி கார்ட்டர் கைவிட்டார் ஒன்பதாம் ஆண்டு கொம்சோமோல என்ற சோவியத் நீர்மூழ்கி கப்பல் நார்வேயில் விபத்துக்குள்ளாகி மூழ்கியதில் நாற்பத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி நான்காம் ஆண்டு ருவாண்டா இனப்படுகொலை நிகழ்வாக ருவாண்டாவின் கிகாலியில் அளிக்கும் படலம் ஆரம்பமானது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்க படையினர் பாக்தாத்தை கைப்பற்றினர் அடுத்த இரு நாட்களில் சதாம் ஹுசைனின் ஆட்சி விழுந்தது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாட்டில் செண்டூரில் நெடுஞ்சாலை அமைப்புக்கென கொண்டு செல்லப்பட்ட வெடிப்பொருட்கள் அடங்கிய வாகனம் போன்று வெடித்ததில் பதினாறு பேர் உயிரிழந்தனர்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மு பாலசுந்தரம் இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரவிசங்கர் இந்திய அமெரிக்க சித்தார் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரேம் நசீர் இந்திய நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எஸ் முத்துராமன் தமிழ் திரைப்பட இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜாக்கி சேன் ஹாங்காங் நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராம் கோபால் வர்மா இந்திய திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர்